प्रपन्न पारिजाताय कृष्णाय अहंकारं परिग्रहं विमुच्य ீாத்தமத்தே நமங்கலம் தோம் ப்மூய கல் அம்பதாவதுல கர்மயோகத்தை நன்றாக செய்து மனப்பக்குவம் பெற்று பிரம்மஸ்வரூபத்தை குருமுகமாக அடைந்தவன் எப்படி அந்த பிரம்மஜானத்திலே நிலை என்பதை சுருக்கமாக சொல்லுகிறேன் என்று பிரதிஜை செய்தார் பிறகு ஐம்பத்தி ஒன்று ஸ்லோகத்திலிருந்து தொடர்ந்து பல விஷயங்கள் வந்திருக்கிறது இங்கே பூர்த்தி ஆகிறது அதாவது சுத்தமான புத்தியோடு கூடினவனாக உடம்பு மனசெல்லாம் கட்டுப்படுத்தி விருப்பு வெறுப்பு எல்லாம் நீக்கி எல்லா புல நின்ப பொருள்களையெல்லாம் முற்றிலும் விட்டுவிட்டு தனியா ஏகாந்தமாக சென்று அளவாக உணவே உண் உண்டு ஒரு இடத்துல அமர்ந்து உடம்பு எல்லாம் கட்டுப்படுத்தி எப்பவும் வைராக்கியத்தோட வைராக்கியம்னா உலக விஷயத்தில் பற்றற்ற தன்மையோட தியானத்திலேயே எப்பவும் மனசை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார் ஈடுபடுத்தி கொண்டு அப்படிங்கிற வரைக்கும் படித்தோம் இந்த ஸ்லோகத்தில் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்சிய நிர்மஹா சன் சாந்தோ பூத்வா பிரம்மபூயாய கல்பத்தே அப்படின்னு நம்ம படிக்கணுது ஆஹா அவன் பிரம்மஸ்வரூபமாகவே ஆயிடுறாங்கிறார் ஆஹா அகங்காரம் அகங்காரம்னு சொன்னால் இந்த உடம்பு மனசு புத்தியில் இருக்கிற தன்னுணர்வு ஆங்கிலத்தில் சொன்னால் இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரத்தை விட்டுவிட்டு அப்படின்னு அர்த்தம் பலம் பலம்னு சொன்னால் உடம்பில் இருக்கிற பலம் மனசில் இருக்கிற பலம் அதெல்லாம் உலக வாழ்க்கையில் தவறு செய்கிறதுக்கான காமராகத்தோட கூடின பலங்கிறார் உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கான பலம் யாராலையும் விட முடியாது அது இயல்பாக இருக்கிறது எதெல்லாம் நாம் அறியாமையினால் பழக்கப்படுத்தினோமோ அதெல்லாம் விட்டுவிடுறது ஆக பலத்தை எல்லாம் அதாவது நம்முடைய சாமர்த்தியத்தை எதுலேயும் ஈடுபடுத்தாமல் நமக்கு பல திறமை இருக்கலாம் எல்லா திறமையும் முற்றிலும் விட்டுவிட்டு ஏன்னா இவன் இருக்கான் எழுந்து எந்த காரியங்களையும் செய்ய போகிறதில்லை உலகியல் செயல்களையோ சடங்குகளையோ வழிபாடுகளையோ எந்த பூஜைகளையோ எதையும் செய்யப்போவதில்லை ஆகவே அந்த பலத்தை எல்லாம் விட்டுவிட்டு தர்ப்பம் தர்பன்னு சொன்னால் ஆதிசங்கர் இங்கே தான் அதுக்கு ஒரு அழகான அர்த்தம்னு சொல்கிறார் தர்பம்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறபோது வரக்கூடிய ஒரு திமுறு நம்மளால் எல்லாத்தையும் பண்ணிடலாம்னு அளவுக்கு மீறின தன்னம்பிக்கை ஆ தன்னம்பிக்கை கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வேணும் ஓவர் கான்ஃபிடன்ஸும் தப்பு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதும் தப்பு அதே சமயம் விவேகபூர்வமான நம்பிக்கை இருக்கணும் இங்கே வந்து தர்ப்பகான்னு சொன்னால் அதாவது மனசில் இருக்கிற ஒரு அகம்பாவம் அகம்பம் செருக்குன்னலாம் சொல்கிறோமே தர்பகன்னா கர்வந்தான் இந்த கர்வத்தை அது என்னாகும்னா தர்மத்தை மீறுறதுக்கு காரணங்கிறார் வாழ்க்கையில் வெற்றி அடைகிற மனிதன் அளவுக்கு மீறின களிப்பை அடைகிறான் கழிப்பை அடைந்த மனிதன் தர்ப்பம் செருக்கு உடையவனாகிறான் செருக்கு வந்துவிட்டதென்றால் தர்மத்தை மீறுகிறான் என்று இங்கே ஒரு சின்ன குறிப்புறையாக ஆதிசங்கரர் நமக்கு அர்த்தம் சொல்லிருக்கிறார் ஆகவே விட்டு விட்டு இதெல்லாம் மனசில் இருக்கிற இமோஷன்ஸ் கெட்ட குணங்கள் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுவிட்டுன்னு அர்த்தம் காமம் குரோதம் காமம்னா பேராசை தெரிஞ்ச விஷயம்தான் குரோதம் வெறுப்பு விருப்பு வெறுப்பு பரிகிரகம் பரிகிரகம்னு சொன்னால் இந்த வெளியில் நாம உடைமை பொருள்கள் திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா நோன்பிற்கு உண்டாகும் ஒன்று உடைமை இன்மை அதாவது உடைமையின்மையாக இருக்கணும் ஒரு துறவி மோட்சத்தை விரும்புகிறவன் முக்தியை நாடுகிற ஒருவன் எதையும் உடைமை பொருள்களை எல்லாம் வைத்துக்கொள்ளக்கூடாது தன்னுடைய உடம்பே அவனுக்கு ஒரு உடைமை பொருளாக கருதக்கூடாது என்கிற மனோபாவம் இருக்க வேண்டும் ஆகவே அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தனது என்கின்ற எண்ணமே இல்லாதவனாய் யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்ற வள்ளுவருடைய உபதேசப்படி தனது என்கின்ற எண்ணத்தையும் விட்டுவிடுகிறான் இந்த அகங்காரம் மமக்காரம் அகங்காரங்கிறது யான் மமக்காரங்கிறது எனது இந்த இரண்டு செருக்கு என்னுடையது என்கின்ற செருக்கு நான் என்கின்ற எண்ணம் இரண்டையும் முற்றிலும் விட்டுவிட்டு ஷாந்தகா மிகவும் அமைதியை உடையவனாய் பரம்பொருள் மயமாக ஆகிவிடுகிறான் பிரம்மபூயாய கல்பத்தே மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து அதிலேயே நிலைத்திருக்கிறான் என்பது கருத்து காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக் கெடும் நோய் மெய்யுணர்தல் இருக்கக்கூடிய பத்து குரட்பாக்களையும் நாம் இவைகளோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் அவ்வளவு சிறப்புடையதாக இந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன சாந்தகா சாந்தஹான்னு சொன்ன அமைதியுடையவனாய் பிரம்ம பூயாய கல்பத்தே பிரம்மத்தை நன்றாக உணர்வதற்குரிய தகுதியை அடைகிறான் என்று பொருள் ஆகவே இந்த 51, 52, ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகங்களெல்லாம் ஒருவன் எப்படி பிரம்மத்தை உணர்வதற்குரிய தகுதிகளை நன்றாக அடைகிறான் என்பதை பற்றி உபதேசம் செய்திருக்கிறது ஆகவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் இதுதான் இந்த 51, 52, 53 இரண்டு ஐம்பத்தி மூணு மூன்று ஸ்லோகத்தையும் சேர்த்து படித்தாதான் முழுமையாக நமக்கு அர்த்தம் கிடைக்கும் ஆகவே ஞான யோகியானவன் நிதித்யாசனத்தை எவ்வாறு செய்கிறான் என்பதைத்தான் இந்த மூன்று ஸ்லோகங்கள் சொல்லி இருக்கின்றன அதனுடைய பலனையும் இந்த கடைசியாக நாம பார்த்த இந்த ஸ்லோகம் நிறைவு செய்திருக்கிறது அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் கிரோதம் பரிக்கிரஹம் விமுச்சிய நிர்மமாந்த பிரம்மபூயாய கல்பத்தே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 ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோம்